தொண்ணூற்றி ஒன்று அல்லாஹமின் தூதர் செல்லும் அவர்கள் கூறினார்கள் ஒருவர் தமது மனைவியின் இரு கால் இரு கை ஆகிய நான்கு கிளைகளுக்கிடையில் அமர்ந்து அவளுடன் உடல் உறவு அவர் மீது குளிப்பு கடமையாகிறது இதை அபூஹுரலியில் ஆகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்